அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவருடைய திருக்குறள் நூலின் துணை கொண்டு நாம் அறிவு நலத்தின் கீழ் ஆராய்ந்திருக்கிற அதிகாரங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை கேள்வி கடவுள் வாழ்த்து அறன் வலியுறுத்தல்னு எட்டு அதிகாரங்களில் உள்ள எண்பது திருக்குறள் பாக்களுக்கு நாம் பொருள் பார்த்துருக்கோம் அறிவினுடைய பெருமை சிறப்பு முக்கியத்துவம் இதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடவுளை பற்றியும் அறத்தை பற்றியும் ஆழமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் திருக்குறளில் இருக்கக்கூடிய மெய்யறிவை நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தத்துவ கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவருடைய திருவருளால் நாம் அறிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அறிவுநலத்தின் கீழே இப்போ நாம் படிக்கப் போகிற அதிகாரம் மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரம் இது திருக்குறளில் முப்பத்தாறாவது அதிகாரம் அதிகாரம்னா தலைப்பு மெய்யுணர்தல்னா என்ன இந்த உயிர் உலகம் எப்படி தோன்றியது ஏன் தோன்றியது உயிருக்கு தொடர்ந்து பல உடல்களோடு தொடர்பு எதனால் உண்டாகிறது இன்பத் துன்பங்களுடைய உண்மை என்ன இறைவன் அல்லது கடவுள்னு சொல்லுகிறோமே அதனுடைய உண்மை என்ன இறைவனுக்கும் உலகத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன இருள் சேர் இருவினை அப்படின்னு சொல்லுகிறோமே இந்த புண்ணிய பாபம் அதனுடைய உண்மை நிலை என்ன இருமை வகையை பற்றி ஐந்தின் வகையை பற்றி தெரிந்து கொள்வது இருபத்தி மூணாவது இருபத்தி ஏழாவது குரலில் இருக்குது உயிர் உடல்களில் புகுவது முடிவுக்கு வருமா வராதா இந்த வாழ்க்கையினுடைய காரண காரியங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற அறிவு தேடலுக்கு விடைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரமாக இது இருக்கிறது அறிவு தேடலுக்கு விடைகளை எல்லாம் சொல்லக்கூடிய மெய்யறிவு நூல்களையெல்லாம் தக்க ஆசிரியர் வாயிலாகராய்ச்சி பண்ணி ஐயன் திரிபு அற அதாவது சந்தேகம் இல்லாமல் தப்பாக புரிஞ்சிக்காமல் சரியாக உண்மையை தெரிந்து கொள்ளுதல் அல்லது உணருதல் மாணவ பருவத்தில் அறம்பொருள் இன்பம் இவற்றை பற்றி அறிவை பெறுவதற்காக காலத்தை ஒதுக்கி படிக்கிற மாதிரி வாழ்வை நிறைவு செய்கிறதுக்கு முன்னால் தப வாழ்க்கையை மேற்கொண்டு துறவு நெறியில் நின்று மெய்யுணர்வதற்கு காலத்தை ஒதுக்கி கற்று உணர்வது அப்படிங்கிறது அறிவு சிறப்பு மிக்க மனித உடலில் வாழக்கூடிய உயிர்களுக்கு தலையாய உயர்ந்த குறிக்கோளாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை மனசில் வைத்து கொண்டு தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்துக்கு முன்னால் துறவை பற்றி சொல்லியிருக்கிறார் துறவினுடைய தேவையும் நோக்கத்தையும் சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தில் அதாவது இந்த மெய்யுணர்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் அருளாற்றலோட கூடிய பாடல்களால் குரட்பாக்களால் நாம் எல்லாரும் உயி்த்து உணரும் வகையில் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த மெய்யுணர்தலை பற்றி உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு பார்ப்போம் பரிமேலழகர் சொல்லுகிறார் அகுதாவது பிறப்பு வீடுகளையும் பிறப்பு வீடுனா பந்தம் மோட்சம் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களா நன்றி உண்மையான் உணர்தல் இதனை வடநூலார் தத்துவ ஞானம் என்பர் அப்படின்னு அவர் சொல்றார் அதாவது பந்தம்னா என்ன மோட்சம்னா என்ன பந்தத்துக்கு காரணம் என்ன மோட்சத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத சரியா தப்பா புரிஞ்சிக்காம சந்தேகம் தவறா புரிஞ்சிக்காம சரியானபடி புரிஞ்சுக்கிறது அதுக்கு பேர்தான் மெய்யுணர்தல் பேர் மனக்குடவர் அப்படிங்கிற சொல்றார் மெய்ய என்ன எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் அழியாம மாறாம இருக்கக்கூடிய பொருள் இதுதான் தெரிஞ்சுக்கிறது ஜி வரதராஜன்கிற ஒரு பெரியவர் அவருடைய உரை என்ன சொல்லுகிறது கேட்டால் உணர்வது உயிர் உணரப்படும் பொருள் கடவுளும் உலகமும் இந்த மித்தையான உலகத்தை மெய்யின்னு நினைக்காம உண்மைன்னு நினைக்காம உண்மையாகிய அந்த இறை தத்துவத்தை உணர்வது தான் மெய்ப்பொருளை உணர்வது தான் மெய்யுணர்தல் இதை தத்துவ ஞானம் என்றும் சிவஞானம் என்றும் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க தத்துவ ஞானம் சிவஞானம் பிரம்மஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆ மெய்ப்பொருள் கண்டார் அப்படின்னு சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுகிறார் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னும் ஆசிரியரே சொல்கிறார் ஆக மெய் என்பது மெய்ப்பொருள் ஆகிய பரம்பொருளை கூறுகிறது இந்த முகவரையோட இன்றைய கருத்தை நிறைவு செய்கிறேன் நாளையிலிருந்து நாம் குரட்பாக்களை படித்து அதற்கு பொருள் தெரிந்து கொள்ளலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்